आत्मै वेदं आत्मनो, न्यन्नकिंचना। आत्मनो न्यन्नकिंचना। स्वात्मानं மருடா वेदं, जगत वेदं जगत आत्मनो ஜம் ஆனோன்யன்னா சில புஸ்தகத்தில் அன்யன் நேத்தேன் இருக்கு மிருதோ யசா ஹட்டாதீனின்னு இருக்குது மிருதோ யத்வதட்டாதீனிங்கிறதுக்கு யசா சௌரியமாக இருக்குது மிருதோ யசா ஹட்டாதீனி அதே மாதிரி வித்யத்தையும் சௌரியமாக இருக்குது வித்தியத்தையே இருந்தால் நல்லா தான் இருக்குது திரும்பவும் சொல்கிறார் ஜீவன் முக்தனுடைய லக்ஷணத்தை சொல்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறார் அவன் எப்படி பார்க்குறான் அது என்னது நீங்கள் பாடு சொல்லிகிட்டே போறீங்களே எல்லாம் ஒன்றா பார்க்குறான் ஒன்றா பார்க்குறான்னு எப்படி ஒன்றா பார்க்குறான்னா இந்த காரணம் சொல்கிறார் அவ்வளோதான் அது உதாரணம் சொல்கிறார் இதம் சர்வம் ஜகத்து ஆத்மா ஏவ இந்த ஜகத்து அனைத்தும் ஆத்மாவே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அங்கேயே ஈஷாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் பிரத்யேக ஆத்மனா ஈஷாங்கிறார் ஈஷாவாஸ்ய நிமிஷத்துலேயே ஈஸ்வரனால் இந்த ஜகத்து ஜகத்து வியாபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையே ஆதிசங்கரர் ஆத்மஸ்வரூபமாகிய ஈஸ்வரனால் அப்படின்னே சொல்கிறார் நான் தான் எல்லாம் எல்லாம் கடவுளே எல்லாம்னு சொல்கிறது பக்தி அப்போ நான் என்ன தனியாக வச்சுப்பேன் என்ன தி என்ன எல்லாம் என்ன வச்சுன்னு என்ன சொல்லுவேன் அத்தனையும் இறைவன்தான்ப்பா அப்படிம்போம் அப்படி சொன்னால் என்ன ஆகும் அது பக்திங்கிற அர்த்தத்தில் வரும் ஆனால் நானும் இறைவனுக்கு கண்ணியமாக இல்லைங்கிற போது நான் தான் இறைவனால் என்ன தப்புன்னா அதில் எல்லாம் வந்து தோஷமெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க இறைவன் நீ ஆக முடியாது அப்போ அது என்ன ஆகுன்னா இறைவனுக்கு நமக்கும் சர்வஜத்வம் அல்பக்ஞத்துவம் அதெல்லாம் கற்பனை ப அதெல்லாம் சொல்லி அது பரமார்த்த சத்தியம் இறைவனுக்கு இருக்கிற சர்வஜத்வமும் பரமார்த்த சத்தியம் ஜீவனுக்கு இருக்கிற அல்பக்ஞத்துவமும் பரமார்த்த சத்தியம் எனக்கு இருக்கிற சிற்றறிவு அவருக்கு இருக்கிற வாலறிவு எனக்கு இருக்கிற அல்பசக்தி அவருக்கு இருக்கிற பூர்ணசக்தி மகாசக்தி இதெல்லாம் பாரமார்த்திக ச அத்வைதிகளுக்கு பாரமார்த்திக சத்தியம் கிடையாது ஞாயம் வச்சுக்கணும் விவகாரத்தில் இப்படி சொல்லிகிட்டே இருப்போம் சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குண கணேக நிலையாக பேசுகிற போதில் அப்படி தான் பேசுவோம் ஆனால் தத்துவம் என்னன்னு கேட்டால் அவர் சர்வஜனும் இல்லை நான் அல்பஜனும் இல்லை அவரும் பிரம்மந்தான் பரபிரம்மன்தான் நானும் பரபிரம்மன்தான் வேணா நான் நான் வந்து அபர ஜீவன் அவர் அபர பிரம்மன் அபர பிரம்மன் அபர ஜீவன் நான் ஆனால் அவரும் பரபிரம்மன்தான் நானும் பரபிரம்மந்தான் எல்லாம் சர்வம் பரம்பிரம்மயம் ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா இதம் சர்வம் ஆத்மா ஏவ எங்கள்லாம் இப்படி வர்றதோ சில சமயம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் அவங்களாம் இதெல்லாம் பரமாத்மான்னு சொல்லியிருக்கு ஆத்மா ஏவ இதம் சர்வம்னா என்ன அர்த்தம் பரேன்னு போட்டுக்கோ பரமாத்மா ஈஸ்வரன் தான் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு நான் யார் அப்படின்னு கேட்டால் நீ அவருடைய அடிமை நான் என் சொரூபமாக அவர் நீ அவர் ஸ்வரூபமாகவோ அவர் ஒன் ஸ்வரூபமாகவோ கிடையாது நீ அவருடைய அடிமை அப்போ தான் நமக்கு அது ஸ்ருதி அதெல்லாம் சாஸ்திரங்களில் எங்கெல்லாம் அத்வைத்த ஸ்ருதி இருக்கோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம சமாதானத்தை நம்மளும் அடையிறோம் அவங்களுக்கும் சொல்கிறோம் அப்படி இல்லைப்பா நானும் அவர் தான் இதம் சர்வம் ஆத்மா என்ன சொல்லணும் அகமேவ இதம் சர்வம் அப்படி அர்த்தம் அகமேவ ஆத்மாவேவ இதம் சர்வம்னு சொன்னால் அகமேவ இதம் சர்வம் என்னை திட்டுறது யார் நான் தான் திட்டு வாங்கிக்கிறது யார் நான் தான் அப்படி சொன்னால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு நான் உண்மை அது நிற்கிறதும் நான் தான் நானே தான் வேறு வேறு ரூபத்தில் இருந்து கொண்டு அது பண்ணுறேன் அதே மாதிரி என்னை வாழ்த்துறது யார் நான் தான் வாழ்த்த வாங்கிக்கிறதும் நான் தான் கண்டுக்காமல் போகிறது யாரு நான் எல்லாம் அப்படி இருக்கிற போது என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய உணர்ச்சிகளையும் நாம் ஒன்றா ஒத்துப்போம் எல்லாம் மற்றவங்களுடைய ஃபீலிங்கும் என் ஃபீலிங்கு தான் என் ஃபீலிங்கும் மற்றவங்களுக்கு தான் எல்லாம் ஒன்று தான் அப்புறம் என்னென்னா இதெல்லாம் உண்மை இல்லைங்கிற அர்த்தத்தினாலும் சொல்கிறோம் எல்லாம் வந்து போகிற சமாச்சாரம் சைத்தன்யத்தை தவிர மற்றெல்லாம் ஆகந்தூகந்தான் சைத்தன்யத்தை தவிர மற்றதெல்லாம் என்னது ஆகந்துக்கம் வரும் போகும் ஆக ஆத்மா ஏவ இதம் ஜகத் சர்வம் தோன்றி மறைகின்ற அனைத்தும் ஆத்மாவையே இருப்பாக கொண்டிருக்கிறது நானே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறேன் ஆத்மனா அந்நத்து ந வித்தியே ந கிஞ்சன வித்தியத்தை கிஞ்சனாக கிடையாது நான் வித்தியதே போட்டால் கிஞ்சனாக எடுத்துக்கணும் கிஞ்சனை போட்டால் வித்தியதை சேர்த்துக்கணும் ஆத்மாவு காட்டிலும் வேறொன்றும் இல்லவே இல்லை ஆத்மனா அந்நத்து ந வித்தியதே ஆனால் அனுபவத்தில் அப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் அது அப்படி ஒரு தோற்றம் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் மிருதோ எத்வத் கட்டாதீனி எப்படி கட்டாதீனி மிருத் மிருதா ட்டீனி எத்வத் தத்வத்து அப்படி போட்டுக்கணும் மிருதா கட்டாதீனி எத்வத்து மிருதான்னால் என்ன அர்த்தம் மண்ணை காட்டிலும் அங்கே ஆத்மனகான்னு முதல் வரியில் இருக்குது அதை போங்க திருஷ்ட தார்ஷ்டாந்த திருஷ்டாந்தம் இது அது தார்ஷ்டாந்தம் ஆ மிருதா மிருதா கட்டாதீனி எத்வத்து மண்ணை காட்டிலும் குடங்கள் முதலானவைகள் எப்படி வேறு இல்லையோ அப்படி மண்ணால் நிறைய பாத்திரங்கள் பண்ணப்பட்டிருக்கு எல்லா பாத்திரங்களும் மண்ணுன்னு மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கலாம் இது வந்து இது மடக்கு இது வந்து சொம்பு இது குடம் இது வந்து நீங்கள் ச மண்ணிலே கரண்டி பண்ணியிருந்தால் கூட கரண்டி அப்படி தான் தவிர சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் எல்லாம் என்ன இருக்குது முழுக்க முழுக்க மண்ணு தான் இருக்கு ஆஹ மிருதா கட்டாதீனி மண்ணை காட்டிலும் குடங் குடம் முதலானவைகள் எத்வத்து வே எப்படி வேறு இல்லையோ அப்படி தத்வத்து அதை போல சர்வம் சுவாத்மானம் ஈக்ஷதே தன்னையே அனைத்துமாக காண்கிறான் அதுக்கு நியாயம் சொல்லியிருக்கு இதம் சர்வம் ஆத்மா ஏவ ஆத்மனா அந்நித்தியே கதம் அப்படின்னா மிருதா ஹட்டாதீனி எத்வத்து தத்வத் தத்வத் ஆகையினால் என்ன திருமோ வந்து வந்திருக்கு சர்வம் ஸ்வாத்மானம் ஈஷத்தை அனைத்தையும் தானாகவே பார்க்கிறான் எல்லாவற்றையும் தானாகவே பார்க் நீங்கள் என்னென்ன செஞ்சுருப்பீங்க நான் வந்து நீங்கள் என்ன பார்க்குற போது நான் உங்களை பார்க்குறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா நான் நானாக உங்களை பார்க்குற போது என்ன பண்ண முடியும் நானாக என்னை பார்க்குறவங்கெல்லாம் என் பாடம் கேட்டுருக்க அத்தனை பேரும் நான் தான் நான் நினைச்சேன்னு உங்களே நினைக்கலாமா கூடாதா நினச்சா பாடம் ஒழுங்காக நடத்துகிறேன்னு அர்த்தம் அது கற்பனையாக சத்தியமா சத்தியம் நம்ம எல்லோரும் வேறேங்கிறது தான் நமக்கு பிரபலமா இருக்கு ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா யாரும் உனக்கு அந்நியமாக கிடையாது அதுக்கப்புறம் விவகாரம் இருக்கவே இருக்குது தர்ம விவகாரங்கள்லாம் பண்ணுறோம் ஆனாலும் பேதம் வந்து என்னது பேதம் வந்து பரமார்த்த சத்தியம் இல்லை இந்த பேதங்களெல்லாம் பரமார்த்த சத்தியம் இல்லைங்கிற ஞானத்தோடு இருக்கும் அதாவது பரமசத்தியம் கிடையாது எல்லாம் மாயத் தோற்றம் விஷயம் சர்வம் சுவாத்மானம் ஈக்ஷதே அனைத்தையும் தானாகவே தன்னையே அனைத்துமாக காண்கிறான் அனைத்தையும் தானாகவே காண்கிறான் அப்படி வருத்தம் போட்டுக்கிறேன்